வித் பாலாஜி. வழக்கம் போல மாணவிகள் சாதித்தனர் மாணவர்கள் கோட்டை ஊட்டன கிட்டத்தட்ட எண்ணூற்றி இருபத்தஞ்சி வருஷமாக டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வெளியான அடுத்த நாளைக்கு பேப்பர் எடுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா ஃபர்ஸ்ட் பேஜில் இதே ஹெட்லைன்ஸ்ஸாக மாட்டாங்க பொழுது கென்ட்ரல் ஆல் டெலிட் எல்லாம் கொடுத்து அப்படியே பிரிண்டவுட் எடுத்து அப்படியே ஒட்டி வச்சிருவாங்க வருஷம் வருஷத்துக்கு ஆனால் இன்னும் வாட் இஸ் திஸ் மாணவிகள் சாதித்தனர் அப்படின்னு பார்த்தா வந்து ஒரு மூணு நாலு பர்சன்டேஜ் மாணவர்களோடு ஜாஸ்தியாக தேர்ச்சி பெற்றிருப்பாங்க மூணே மூணு நாலு பர்சன்டேஜ் ஒரு பையன் ஸ்கூல்ல அதுவும் லெவன்த்து டுவெல்த்து வந்ததுக்கு அப்புறம் அவன் எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் எவ்வளோ பெரிய லைப்ரரி யூனிவர்சல் லைப்ரரின்ற மாதிரி அவன் படிக்கிறதுக்கு எவ்வளோ சிரம அதாவது இந்த பொண்ணாவது ஒரே ஒரு பையன்கிட்ட ஹாய்டா வாட் ஆர் யூ டூயிங் டா சிலபஸ் பினிஷ்டாடா மணிக்கு மேல வந்து ரெண்டு பேரெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தவீத மாணவர்கள் தேர்ச்சியாக இருக்கிறார்கள் பெரிய விஷயம் ஒன்பது பாஸ் ஆகும்போது மாணவர்கள் ஒன்னு இந்த அழகிகள் கைது போடுவாங்க ரொம்ப பரிதாபமா இருப்பாங்க அவங்களோட போட்டு அழகிகள் உலக அழகி என்றால் பீப்பிள் விவ் இன் ஆர் கண்டி ஆல்சோன் அண்ட் மாணவர்கள் கோட்டை ஸ்டேட் எடுத்தி பேப்பர் வந்து அதுக்கப்புறம் மறந்து போயிடும் அந்த மாதிரி சேஃப் ஏன்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு இன்ஜினியரிங் இல்ல மெடிசன்லாம் கச்சிரும் கிடைக்கல எங்க டேடி வந்து தமிழ் படத்தில் வர ஹீரோ பெரும்புள்ளி அப்படின்னா வந்து வச்சுக்கல் காலேஜ் சீட்டு வாங்கிடலாம் அப்படி இல்ல வந்து டாக்டர் பட்டெல்லாம் ரெண்டு பேரும் நட்சத்திரம் வளதா கொடுப்பாங்க அதனால இப்ப கிடையாது ரஷ்யா கம்மிச்சி வெச்சிரலாம் ரஷ்யால வந்து போய் mbbs பச்சிட்டு வந்து நம்ம ஊர்ல பாணிப்ரி வாங்கி சாப்பிற மாதிரி போல செம்ம ஈஸி போல இது ஹேர் ஆர் யூ டாக்டர் அபனா ஐம் தி ரஷ்யா ஆஃப் தி காஸ்பரோவிஸ் அப்படின்ற மாதிரி அங்க போய் டாக்டர் படிக்கலாம்னு நினைவறாங்க ஆனா இந்த 85%க்கு கீழ இருக்குறவங்க நான் பாஸ் ஆயி ஐ என்ன பண்றதுனே தெரியலடா இப்படியாவது இன்ஜினியரிங் காலேஜ் உள்ள போட்டு நம்ம பையனும் நினைக்கற ஆன்ட்டி அண்ட் அங்கிள் திஸ் இஸ் only for you ஒரு காலத்துல இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இப்ப நம்ம ஊருக்குள்ள பறக்குற சிட்டுக்குருவி மாதிரி எங்கயோ நாங்க ஊனிங்க ஊனிதா இருந்துது அதுல எல்லாமே நல்ல காலேஜ் நல்ல சொல்லி தருவாங்கன்ற மாதிரி 40 50 காலேஜ் நல்ல பேர் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ipl மாதிரி எல்லாத்திலும் அவங்க ஒரு பெரிய அதுக்கப்புறம் இல்லம் வழங்குவார் நாற்பது வயசு மேலே விளம்பரம் போட்டேன் போட்டது என்ன கட்டிங் ஆச்சரியமா இருக்கும் பிளிகேஷன் பார்ம் வாங்க போகும்போது பயங்கரமா சாப்பாடு போடுவாங்க அப்ப பிரியாணி செம்மையான லெக் பீஸ் வந்து டெய்லி இது மாதிரி நம்ம பயன் சாப்பிட்டா நல்லா உடம்ப தேர்த்திக்கலாமே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கனா அதுவும் நல்லா இருக்கும் உள்ளுக்குள்ளே போயிட்டு லேபெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நல்ல லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க யாராவது யூஸ் பண்ணாதான்னு நன்றிங்களா கரெக்ட்டாக யாருக்கு பசங்களுக்கு தெரியாது அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆனால் இதெல்லாம் தாண்டி டீச்சர்ஸ் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அதே காலேஜில் இன்ஜினியரிங் படித்த பசங்களே வந்து என்ன இருப்பாங்கன்னா வெளில வேலை கிடைக்காது சார் அப்படின்னா வேக்கல்டி ஐடி அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் ஃபேக்கல்ட்டி ஆஃப் எக்னாமிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எக்னாமிக்ஸ் இருக்க தெரியல எனக்கு ஆனால் எல்லாரையும் வந்து அந்த காலேஜில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸு மற்ற காலேஜில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு வருஷம் படிச்சு முடிச்சோடியே சேர்த்துருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டீச்சிங் வராங்க நல்ல விஷயம் தான் இருக்கீங்களா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் இதில் வந்து உட்காந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டீச்சர்ஸ் இருக்கிறதுலே எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வந்து ஏழு மாதம் எடுத்துருப்பார் கிளாஸ் ஸோ இது மாதிரி டீச்சர்ஸ் இருக்கிற காலேஜஸ் தான் முக்கால் சரியே ஸோ இந்த நேரத்தில் என்ன அப்படின்னா வந்து ஆஸ் அ ஸ்டூடெண்ட் லேடிஸ் அண்ட் ஜென்டில் பாய்ஸ் ஐம் டெலிங் யூ ஒன்லி இந்த எப்போ திரும்ப பெப்ரவரி மாதத்துலேருந்து இந்த எக்ஸாம் எப்போ செமஸ்டர் எக்ஸாம் உங்களுக்கு அவங்களுக்குலாம் ஆரம்பிச்சிது அந்த டைம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி இன்ஜினியரிங் காலேஜ் போக முடியாது இல்லை நிறைய காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸ் கெஸ்ட் அதுன்னு கூட்டு நம்ம போய் உட்காந்து தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஒரு இன்ஜினியரிங் மாணவனோட வாழ்க்கை அப்படிதான் இருக்குது காலங்கார்த்தால ஒரு அஞ்சரை மணிக்கு வந்து அவன் ஏந்துக்கிறான் அஞ்சரை மணிக்கு வந்து முக்கால் எல்லா காலேஜுமே வந்து எங்கே இருக்குதுன்னா பாகிஸ்தான் உங்களை பண்புடன் வரவேற்கிறது போர்டு பக்கத்தில் தான் வச்சிருக்காங்க ஸோ அஞ்சரை மணிக்கு ஏந்து அறக்க பறக்க பாதியில் பழு தேச்சி விட்டு அதுக்கப்புறம் ரெண்டு காக்கா குழியில் வாங்கலாம் அது மாதிரி போட்டு அவ ஏந்து அப்படி கிளம்பி ஆரை கால ஆவரத்துக்குள்ள வீட்டில் அடையே பால் கொடுறா அப்படின்னு அம்மா அதையும் வந்து அப்பக்கணுன்னு குச்சி லைட்டாக உழுகிறது கூட தொடச்சிக்காமல் பஸ்ஸு ஸ்டாப்பிங்கில் போய் நின்னா ஆரே காலுக்கு பஸ் வரும் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு மணி நேரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் நானூறு கிலோமீட்டருக்கு அப்புறம் காலேஜ் வரும் ஸோ இதுக்கு டைம் எட்டரை அந்த பஸ்லேயே அவன் சொயாயிடும் அப்படியா அப்படின்ற மாதிரி ஆனதுக்கப்புறம் எட்டு மணிக்குள்ளரிங் காலேஜில் ஒரு ஹைலைட் மேட்ரு மெஸ்ல நல்ல சாப்பாடு போட்டு பையன் மந்தமாகி விட்டுருவாங்க அந்த பையன் ட்ரைனிங் நாலு மணி உட்கார உட்காந்து வீட்டுக்கு நாலரை மணிக்கு மேலே ஏதாவது ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து அதாவது ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து இந்த போர்ஷன் நீங்க முடிக்கணும் கவர் பண்றோம் எடுக்கிறோம் நீ ஒரு பையன் சொல்லிட்டு ஒரு நாலு வருஷம் அப்படியே நீங்க டிராவல் பண்ணி எந்த காலத்தில் ஓடி ஆடி ஸ்பான்சர் இருபதாயிரம் ஸ்டார் மாதிரியான ஆட்கள் கிட்ட போயிட்டு தருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண அதுலேயும் வந்து எல்லா டீச்சர் நொட்டன் சொல்லுவாங்க யாரோ ஒரு மிஸ்ஸு கல்பனா மிஸ் மாதிரி இருப்பாங்க அவங்க வண்டி சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவங்களே மற்ற டீச்சர்லாம் பாரு இந்த கல்பா ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்துட்டு இந்த மாதிரி இந்த கல்ச்சுரல்ஸ்க்கு அட்டன்ஸ் கொடுத்துட்டுருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசி அந்த ஒரு மேம் வண்டி சப்போர்ட் பண்ணுவாங்க மீது யாருமே இருக்காது கஷ்டப்பட்டு இது மாதிரி வருஷத்தில் ஒரு கல்ச்சுரல்ஸ் நடத்தலாம் அந்த ஒரு கல்ச்சுரல்ஸ் தவிர்த்து ஸ்போர்ட்ஸ் கிடையாது கேம்ஸ் கிடையாது ஒரு இன்ஜினியரிங் காய் அப்படின்னு ப்ராண்ட் பண்ணி ரெண்டாவது வருஷத்துலேருந்தே கேம்ஸ் பிளேஸ்மெண்ட்டாக ஆரம்பிச்சு அவன் படிக்கிறதே வரவுரையே தெரியும் அவனுக்கு ஏட்டுத வீட்டுதோ ஏற்று என்ன காவாண்றான் ஜாவாகலாம் ஸோ எந்த ஒரு சாஃப்ட்வேர் நாலேஜும் இருக்காது ஸோ நாலு வருஷம் படிச்சு பயங்கிட்டு போயிட்டு இந்த ப்ரோக்ராம் போடு என்ன எனக்கு அது பிடிக்காது நான் மாநாடு மலையோட பார்க்குறேன் வேறு ப்ரோக்ராம் போடுவாங்க அந்த அளவுக்கு தான் இஸ் த நாலேஜ் ஆஃப் த இன்ஜினியரிங் கேஸ் ஏன்ட் இது இப்படி சொல்கிறேன் எல்லாருமே அப்படி மக்கா இருக்காங்க ஆனால் பசங்க இருக்காங்க ஒரு கிளாஸில் ரெண்டு பேர் இருந்தால் அது வந்து பயங்கர வெற்றி நூறு சதவீதமாக கிடையாது இல்லை இன்னும் வந்து ஃபைனல் இயர்ல இவங்களுக்குலாம் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதான் அந்த ப்ராஜெக்ட்டை வந்து யார் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா வந்து இவங்கலாம் கிடையாது அசோக் நகரில் ஒரு சென்டர் இருக்கான் செம்ம கூட்டமாக இருக்கும் பண்ணி ஒரு சென்ட்ரு அங்க போயிட்டு நீங்க காசு நாலு பேர் சேர்ந்து ஒரு பத்தாயிரம் முடிஞ்சு அதில் இருக்கிற பேசி நல்லா மார்க் எடுத்து ஒரு அறுபதுல இன்ஜினியரிங் கிளியர் பண்ணி கேம்பஸ் இன்டர்வியூ உக்காரலாம் ஏதாவது பண்ணி அதுக்கப்புறம் அதில் உக்காந்து அவங்க பாலிமர் இன்ஜினியரிங் அந்த இன்ஜினியரிங் எந்த இன்ஜினியரிங் பச்சாலும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் முக்கால்வாசி பேர் வேலைக்கு சேர்ந்துறாங்க ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பதினெட்டாயிரம் ரூபா சம்பளம் வாங்குற வேலையில் சேர்க்கறதுக்கு ஊர் பேர் தெரியாத காலேஜில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேம்பஸ் இன்டர்வியூவும் வராது நாலு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் பி அப்படின்னு சொல்லிட்டு சட்டில் என்ன போனேன் சார் அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்லிக்கலாமே தவிர கேம்பஸ் இன்டர்வியூ வராது வந்தாலும் ஒரு ரெண்டு பேர் எடுத்துருவாங்க அதுவும் வந்து பார்த்தா பிபிஓவாக இருக்கும் டிசிஎஸ்ல சேர்ந்திருக்கேன் வாங்க அப்படியே சூப்பர் அப்படின்னா டிசிஎஸோட பிபிஓ நைட் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த நாலு வருஷத்தில் இவன் அனுபவிக்கிற வி சேகர ஹீரோ கஷ்டம் மாதிரி பையனும்பு நடத்தீங்கன்னா கேட்டவங்க ஏமாற்றி தமிழ் பத்திரத்தில் ஒரு ாலும்ங்கல் <laughs> உரி சம்பளத்தில் நோக்கம் அப்படின்னா இருக்கிற ஒரு விஷயம் அங்க பையனே சொல்லுங்க போடா அந்த ஆன்ட்டன பிடிங்கப் பிடிங்க பரால் ஆண்டி சொல்லுங்க அந்த பையன் அத பாவம் போயச்சிடுமே அந்த பையன் உங்க தம்பி உங்க வீட்ல ஏதாச்சொன்னா ஒத்துபாங்க அப்படியே டைரக்ட்டா போகாத பேசங்க அப்படில நம்மளுக்கு ஃபோன் நம்பர் குத்துறங்க ஆமா பக்ராஸ்டாக் பண்ணிரலாம் இட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஆஃப் தி விஷிங் ஆஃப் தி 92.7 பிகர் ஃபார்முலா தி டேகடிசி வித் மீ பாலாஜி டண்டன் டண்டன் டண்டன் டண்டன் டண்டன் டண்டன் பாலாஜிடா ஏ பழிச்சூரலாம் லப்பா